அவர்கள் செய்தார்கள் தங்கள் முகத்தை மூன்று முறையும் கைகளை இரண்டு முறையும் கழுவினார்கள் மேலும் தங்கள் தலையை தடவினார்கள் தங்கள் கைகளை தலையில் வைத்து முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் கொண்டு வந்து விட்டு திரும்ப முன் பக்கம் கொண்டு சென்றார்கள் மேலும் தங்கள் இரு கால்களையும் கழுவினார்கள்